உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று நபி சொல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் கேட்டார்கள் அறிவிங்கள் இறை துதரவர்களே என்று நபி தோழர்கள் கூறினர் அதற்கு நபி சொல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் சிரமமான நேரங்களிலும் உழுவை முழுமையாக செய்வது பள்ளிவாசல்களுக்கு நடப்பது மூலம் அதிகமான காலடிகள் வைத்து நடப்பது ஒரு தொழுகை முடிந்து மறு தொழுகைக்காக காத்திருப்பது ஆகியவையாகும் இதுதான் இறைவனின் பாதையில் வழிபாடுகளில் உள்ளவையாகும் என்று நபி சல்லு அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து